ஒரு மங்களோம் ஒரு குழந்தை பிறந்தது பண்றோம் ஆனா இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஹோமம் வந்து எல்லாருக்கும் நன்மை அளிக்கிறோம் எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவங்களுடைய வினைகள் தீவி அவங்களுடைய உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த நூல் தன்மையை உணரட்டும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல ஒரு அமைதி உருவாகட்டும் அப்படின்றதுதான் அந்த சுபம் மங்களம் போரடத்துவமான இந்த உணர்வுல இருந்து சுபம் சுபம் சொல்லக்கூடிய அந்த நிறைவான அந்த மங்களமான உணர்வு அவங்களுக்குள்ள தேர்க்கட்டும் அவங்களுக்கு தேவையான கிடைக்கட்டும் அப்படின்றத இந்த ஹோமம் பண்றோம் ஹோமம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து பஞ்சபூதங்கள் தான் நமக்கு இயற்கைன்னு சொல்றோம் இந்த பஞ்சபூதங்கள் வெளியில இல்ல நமக்கு ஒண்ணுக்குள்ளே இருக்கு உள்ளுக்குள்ளையும் இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம சரியான ஒரு நிலையில பஞ்சபூதங்கள் சரியான நிலையில ஏங்கிச்சுன்னா நமக்கு உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் என்னென்ன செயல்கள் செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா உடல் தான் வந்து ஆதார சக்தி அதுதான் நிலம் அடுத்து உள்ளுக்குள்ள வந்து நீர்னு சொல்லக்கூடியதான் வந்து நமக்கு ரக ஓட்டம் அடுத்து வந்து நம்மக்குள்ள சாப்பிட்ற பொருள் எல்லாம் ஜீரணிச்சு அதுக்குள்ள இந்த மாதிரி ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு விதமான செஞ்சிட்டே இருக்குனாலும் உணர்வுகளை வந்து தலைக்குள்ள இந்த இயற்கையை ஒண்ணுக்கு ஒண்ணு சம சமப்படுத்திக்க முடியும் நம்மக்குள்ள நீரோட தன்மை கம்மியா இருந்தா நிரப்போட தன்மை நமக்கு இதுவாகும் அந்த மாதிரி பஞ்ச வாயுக்கள்லயே ஒரு வாயுவோட தன்மை வந்து இன்னொரு வாயுக்கு கொடுத்து அது சமப்படுத்திக்க முடியும் அதாவது அந்த உணர்வு பூரண நிலையில இருக்கும் பொழுது ஆனா நம்மளால அந்த மாதிரி எச்சிக்க முடியுது இல்லை நம்மக்குள்ள ஏற்படுறது எண்ணெய் ஓட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் ஓட்டத்தோட கீழான நிலையில செயல்களால கீழான உணர்ச்சிகளால நம்ம என்ன பண்றோம் உடலுக்குள்ள இந்த பாதிப்பை உண்டு பண்றோம் அதனால வாயுக்கள் பஞ்ச வாயுக்கள் நமக்கு மாறுபடுது பஞ்ச வாயுக்கள் மாறுபடும் பொழுது நம்மக்குள்ள உடல் உடலுக்கும் பாதிப்பு உருவாக்குது சூழ்நிலையிலையும் அதுக்கேற்ற உடல்கள் தான் வருது இப்போ நம்ம நம்ம இங்க போகம் காட்டுறது சொல்றது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பஞ்ச பூதங்களையும் நம்ம அடிப்படையாக வச்சுதான் இங்க செய்யறோம் நமக்கு ஆதாரமா அடிப்படையா இருக்கக்கூடிய இயற்கை இயற்கை தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் கடவுள் சக்தியை வந்து நேரம் உணரும் முழுமைத்துவத்தையும் பூரணத்துவத்தையும் முழுமையா நம்மளால உணர முடியாது ஆனா கண்ணுக்கு தெரிகிற சக்தி வந்து இயற்கை கண்ணுக்கு தெரிய இந்த இயற்கையை வந்து பஞ்சபூரத்தோட நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் அதுதான் செயல்படுது அதுதான் வழிநாட்டுது அதுதான் பண்ணிட்டு இருக்கு புனிதப்படுத்தி ஆனா நீர் எதுவுமே மேல் நோக்கி போகாது எல்லாத்தோட தண்ணியும் கீழ் நோக்கி ஆனா நீ நெருப்போட தன் வந்து மேல் நோக்கியே இருக்கும் மேலே இருக்கும் அதனாலதான் இது வந்து நெருப்பு வழியா வந்து பூரணத்துவம் அப்படின்னு சொல்றோம் நம்ம இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம உணரக்கூடிய நமக்கு இறைவனால் கிடைக்கப்பட்ட பொருட்கள் வந்து நமக்கு இறைவனுக்கு தான் இந்த பொருட்கள் தேவை கிடையாது ஆனால் அவர் தேவை நம்மளுடைய உணர்வு தான் முக்கியம் நம்ம உணர்வு எந்த விதமான உணர்வோடு நம்ம செலுத்துணும்ன்றத முக்கியம் ஆனா நமக்கு வந்து அது உணர முடியறது இல்ல அப்படின்றதுனால என்ன பண்றோம் நவதாரம் நவகிரகத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு அந்த மாதிரி தன்மையுடைய அந்த பொருட்களை கொண்டு தீயில குடுத்து நம்ம உணர்வு நம்ம சாப்பணம் பண்றோம் நம்மளுடைய கர்ம விளைகளையும் நம்மளுடைய கர்மாக்கு உண்டான அந்த விளைப்பதிவுகள்லாம் நீங்கி நம்மக்குள்ள புனிதப்படணும் நமக்குள்ள வந்து எந்த தோஷமோ இல்லாம என்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் சாதாரண நிலையில ஒரு நிலையில இருக்கவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மட்டும்தான் தெரியும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாகணும் அப்படின்னு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த இயற்கை அவங்களுக்கு வந்து ஜீவன் ஒண்ணு இருக்கு ஜீவன் வந்து ஒரு பூரணத்துவமான முழுமையான ஒரு நிறைவு அது அசைக்கவே முடியாது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் இது பூரண நிறைவு அதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை அதாவது எல்லாத்துக்கும் ஒரு தன்மை உண்டு நீர்ல வந்து கரையக்கூடியது எருப்புல வந்து கருங்கக்கூடியது நிலத்துல வந்து மறையக்கூடிய காட்டுக்கு வந்து அசைவுகள் உணர்வு கிடையாது அதுக்கு அதுக்கு அது கீழே ஒண்ணுமே கிடையாது எல்லாமே அதுக்குள்ளேயே அடக்கும் அந்த அசையாவது அந்த இருப்பு அது முழுமையான அது நிறைவு தன்மை வந்து கடவுள் சொல்ல நிறைவு அதுக்கு கதவு தன்மை கூட கிடையாது அது நிறைவு அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு அதை தாண்டி எதுவுமே இல்லை இது இந்த நிலை நம்மால உணரக்கூடியதுனால நம்ம என்ன பண்றோம் இல்ல அது இல்லைன்னு சொல்லி நம்ம நம்ம நமக்கு ஏற்படுற அந்த குழப்பங்களோ என்ன பண்றோம் மறுபடி மறுபடியும் சுத்தி வரும் சுத்தி வர்றதுனால வந்து ஜீவன் சொல்லப்படுது ஜீவன் எது வழி இயக்கப்படுது இயற்கை உணவுகள் வழியை இயக்கப்படுது இயற்கை உணர்வு எந்த வழியே இயக்கப்படுது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வழி இயக்கப்படுது பஞ்சபூதங்களுடைய மாற்றப்படுவது என்ன ஆகும் உடல் முதல்ல கீழே உண்டாகும் அடுத்து சூழ்நிலையில பாதிப்பு உண்டாகும் ஏற்படுத்துறைய உடல் வந்து இயற்கையோட சார்ந்த இயற்கையில இருக்கிறோம் ஆனா சூழ்நிலை உணர்வுன்றது உணர்வு வந்து அறிவுன்ற அந்த அறிவோட நமக்கு விழிப்பு இல்லாதனால நம்ம வந்து புத்தின்ற வழிய வச்சு எல்லாத்தையும் பார்த்து கேட்டு செஞ்சு சொல்லின்ற அடிப்படை தத்துவத்தில இயங்குறதுனால நம்மளுடைய மனம் மனம்ன்ற ஒன்று இல்லாத ஒன்று ஆனால் இது வழியை நம்ம பிறப்பிச்சு அது அது மேலே காரணம் காட்டி நம்ம பிறப்பிச்சதுனால அதனால நமக்கு சூழ்நிலைன்ற ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியலன்னா நம்ம சூழ்நிலையை நம்ம உலடுறோம் அந்த சூழ்நிலையில புத்தின்னு சொல்றாங்க புத்தி வழியே நம்ம சூழ்நிலை அதுதான் விதி விதி வழிய நமக்கு விளை விளை வேலை செய்யுது வினையை நமக்கு செயல்படுதுன்னு சொல்றதெல்லாம் இப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா எங்க சரி பண்ணணும் எங்க போய் சரி பண்ணணும் அப்படின்னா உன்னுக்குள்ளதான் போய் சரி பண்ண முடியும் முழுக்குள்ள தியானம்னு சொல்ல தியானத்தை வந்து ஒரு பாது மாதிரி நம்மளை சுற்றி போட்டு நம்ம முழுக்குள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தியானத்து வழியா சரி இந்த தியானத்து வழியா நம்ம முன்னுக்குள்ள போக போக போக போக அந்த நிறைவான பூரண உணர்வு அதுக்கப்புறம் நாங்க தாண்டி ஒண்ணுமே இல்லை அப்படியே அசையாம அப்படியே நிறையும் அது ஒரு உணர்வு அதுக்கு மேலே நாங்க அது விளக்குறதுக்கோ வார்த்தையில கொண்டு வரதுக்கோ அது இப்படி இருக்கும் அப்படினு சொல்றதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கு அதுக்குள்ள இருக்கு அந்த நிலைக்கு கொண்டு போறதுதான் அந்த தியானம் பயன்படுத்து நம்ம உடல் முதல்ல நம்ம இயற்கையோட இணைஞ்சி இருக்கோம் நம்ம நம்ம இணைஞ்சி இருக்கிறதே நமக்கு முதல்ல ஆதார சக்தியா இருக்கிறது இயற்கை தான் இயற்கை தான் ஆதாரமாவும் இருக்கு இயற்கைதான் நமக்கு என்ன காரணமாவும் காரியமாவும் இருக்கு இந்த இயற்கை எப்படிலாம் இருக்கு கைக்குள்ளேயே இந்த இயற்கை பஞ்ச பஞ்சபூதங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஒரு ஒரு தத்துவம் உண்டு சொல்றாங்க ஒரு தத்துவம் உண்டு பஞ்சபூதங்களுடைய தத்துவம் தான் இந்த விரல்களுக்குள்ள அடுத்து இதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலையில தலையில பாத்தீங்கன்னா அந்த இயற்கை உடல் மூக்கு சொல்றதுனால இதெல்லாம் கூட இயற்கை வழியா தான் இதே மாதிரி நமக்கு உடலுக்குள்ள இந்த இடத்த கழுசுக்க கீழ இருந்து நமக்கு இந்த கால்கள் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நம்மளா வந்து விற்கறதுக்காக நமக்கு வந்து ஆதாரமா நம்ம கொடுத்துருக்காங்க மேலும் உடலுக்குள்ள பாத்தீங்கன்னா உடலுக்குள்ளதான் நம்மளுடைய செயல்பாட்டுக்கான இதெல்லாம் எல்லாமே இருக்கு இதெல்லாம் இதுக்குள்ள செயல்படுறது இந்த வாயுக்கள்லாம் பஞ்ச வாயுக்களும் தலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா செயல்படுத்தி தன்னை சமப்படுத்தி ஒண்ணுக்குள்ள வந்து பெரிய சக்தி இயங்குறது எங்கன்னு கேட்டா ஒரு சக்தியில இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் எங்க இயங்குது எதுனால இயங்குது அதான் நமக்கு ஒரு பொருள் சாப்பிட்ற பொருள் ஜீரணமாகி நமக்கு வந்து வெளியில வருதுன்னு தெரியும் ஒரு பக்கம் சத்தா போறதுன்னு தெரியும் ஒரு பக்கம் வேண்டாத குரலா போறதுன்னு தெரியும் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் உன்னுக்குள்ள இருக்குன்னு தெரியும் ஆனா இதெல்லாம் எப்படி செயல்படுது என்னமா செயல்படுது எங்க இருந்து செயல்படுது இதுக்கெல்லாம் ஆதார் இதுக்கெல்லாம ஆதார் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து சக்தின்னு சொல்றோம் பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம் பிரபஞ்ச சக்தி இயற்கை முழுமையான ஒரு உணர்வு அன்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சக்திக்கு பேர் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இந்த இயற்கை உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு தன்னுடைய தன்மைகளை வெளியிடுற மாதிரி நம்ம புள்ள ஒவ்வொரு பணியையும் செஞ்சுட்டு இருக்கு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பணியையும் ஒரு ஒண்ணு கரெக்டா பண்ணிட்டே இருக்கு நம்மக்குள்ள நம்மதான் என்ன பண்றோம் முழுமையான செயல்படுது இதுதான் இயற்கையா பரவி இருக்கு இந்த இயற்கைதான் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளயும் இருக்கு இந்த சக்தியை இயற்கையை இயற்கைக்கும் தாண்டிய சக்தி தான் எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருக்கு இங்க எல்லாமே இப்படிதான் இருக்குன்னு ஒன்னு ஒன்னே பார்த்து நம்ம ரசிக்க கூடாம நம்ம என்ன பண்றோம் சூழ்நிலை குறுஞ்சி வட்டத்துக்குள்ள நம்மள வச்சு நாம சுற்றி நானும் ஒரு வளையத்தை போட்டுக்கிற மாதிரி நம்ம நிகழ்வுக்குள்ள நான் இருக்கிறேன் நான் செயல்படுத்துறேன் எண்ணம் என்ன எழுது என்னுடையது என்னுடைய எண்ணங்கள் என்ன சார்ந்தது அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணங்களை பிறப்பிக்க பிறப்பிக்க சூழலிட மாறுதல் உண்டாது இந்த மாறுதல் உண்டாகிற போது மாதிரி ஒன்னும் புரியல அங்க நம்ம அதாவது ஆக்சுவலா கரெக்ட் பங்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்மள அனுப்பியிருக்காங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மாறுபாடா எல்லாரும் செயல்படுறோம் அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் அதுதான் விதி வினை இந்த புத்தின்ற உணர்வு இந்த புத்த நீச்சிட்டு அதாவது புத்தின்ற நீச்சினோம்னா அந்த தியானத்தோடைய நம்ம அடையிற அனுபவம் அந்த அனுபவத்தோடைய தியானம் இந்த நிலை இருக்கு இது அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கு உணர்வு உணர்வுன்னு சொல்றோம் உணர்வுன்ற ஒன்று அதாவது நமக்கு உடலை கொண்டு நமக்கு எல்லாமே முடிஞ்சிட்டா கூட உடல் உடலை ஆனா உடலை தாண்டி அதுக்குள்ள அனுபவங்களாம் சேர்த்து உணர்வுன்றதான் இருக்கும் அதுக்கு வந்து உடல் உடல் தான் வேணும் இல்ல உடல் இல்லாமயும் என்ன பண்றோம் புனிதப்படுத்தும் அது தனியா போயிடுது அவங்க தனியா அது இது வந்து இதுக்குள்ள நான் இல்லைன்ற அறிவு வர ஆரம்பிச்சுது அந்த அறிவு விழிப்பு வர ஆரம்பிக்குது அப்ப அறிவு இல்லைன்னு ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வந்து நீங்க ஒண்ணுமே இல்ல சூழ்நிலை எல்லாம் நமக்கு புரிதல் இருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும் நம்ம பாக்குறத ஒவ்வொன்றுத்துல ஒரு தெளிவான ஒரு உணர்வு விழிப்புணர்வு அடுத்து உடலுக்கு ஆரோக்கியமான தன்மை இருக்கும் இதனாலதான் அறிவு விழிக்கணும் உடலுக்கு அப்புறம் சூழல் சூட்சி காரணம் அறிவு அறிவு வந்து விழிக்கணும் இந்த விழிப்புக்காக தான் நம்ம இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தெரியும் செயல்கள் இயழ்வுகளே கிடையாது நமக்கு வந்து இதுவே கிடையாதுன்னா இயல்புகள்லாம் உண்டு இயவுகள்ல இருக்கும்போது நம்மளுடைய விழிப்பு தன்மை பொறுத்து இருக்கு அத விழிப்பு பாக்கோம் விழிப்பை பார்த்து அதை புரிஞ்சுக்கோம் இப்ப இந்த ஹோமம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா ஹோமத்துல என்ன பண்றோம் அப்படின்னா நவதானியங்கள் உங்களுக்கு ஒரு தன்மை உண்டு இயற்கையை இருந்து இயற்கை ஒரு தன்மை உண்டோ இயற்கையை பஞ்சபோதே ஒரு தன்மை உண்டோ அந்த மாதிரி நவசட்டங்கள்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு தன்மை உண்டு அதுக்கு உண்டான அந்த நம்ம என்ன பண்றோம் நவதானியங்களா நம்ம கையில வச்சுக்கிறோம் நம்ம கர்ம வினைகள் அது அடுத்து நெய்னு சொல்லக்கூடிய ஒரு பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு நெய்யை எடுத்தோட பால் நெய் எடுத்தோன்னே யாராலும் காமிக்க முடியாது அது படிப்படியா அனுபவத்துக்குள்ள போவோம் பால் வந்து அதுக்கப்புறம் தயிர் ஆகி தயிர் வந்து வெண்ணெய் வெண்ணெய்க்குள்ளதான் நெய் மறைஞ்சிருக்கு ஆனா அந்த நெய் எங்கேயே அது உருவாச்சும் கேட்டா அதுக்கு வந்து பால் தான் ஆனா அதுல ஒரு ஒரு அனுபவத்தோட அடிப்படையில வந்து நெய்யா மாறி அடுத்து இந்த நெய்க்கு என்னன்னா எழுபடை பறக்கும் போது அதோட முழுத்தன்மையை வெளிப்படுத்தும் புனன் வழியா பார்த்தா ஒரு பேஸ்ட கொடுறோம் அனுபவத்தோட இதுல நம்ம நம்மளுடைய நமக்கு அடைய வேண்டியது எல்லாம் இருந்தா கூட என்னோட இதெல்லாம் எடுத்து தோல காய்ந்த இல்லையா நம்ம இப்ப சமைத்து எது குடுக்கறோம் அப்படின்னா நம்மளுடைய வினையெல்லாம் நம்மளுடைய வினையெல்லாம் நமக்கு ஒண்ணுமே பண தெரியல அதனால நம்ம என்ன பண்றோம் ஒரு காய்ந்த வந்து சமைத்து வழியா நம்ம கொடுக்கறோம் இது காஞ்சி உணர்ந்து போய் வேண்டால ஒண்ணு வேண்டால உண்மை இப்படிதான் என்னுடைய வினையெல்லாம் இருக்கு ஆனா நான் தெரியாம நான் அதை எனக்குள்ள பசுமைப்படுத்தி வச்சுக்கிறேன் இப்ப நான் வந்து இத வந்து என்னுடைய அனுபவத்தோட எனக்குள்ள அனுபவம் அடைஞ்சு இதெல்லாம் பண்ணணும் இப்படி எல்லாம் நான் ஆகணும் எனக்குள்ள இதான் மறந்து இருக்குன்ற உண்மையை வெளிப்படுத்துறதுக்காகவும் வந்து உண்மையான தத்துவத்தோட இதுவே நம்ம வெளியில தெரியுமா என்ன பண்றோம் அப்படி சமைத்த எடுத்து மெயிலிட்டு நம்ம போட்டணும் அப்படின்றது இல்ல அது வந்து ஒண்ணுக்குள்ள இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சமர்ப்பண பண்றேன் இதுதான் நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நெய்ல வந்து சமைத்து வந்து நெய்ல இது பண்ணிட்டு போடுறோம் அது வழியா அது எரிய அது எரியும் போது நமக்குள்ள வினைகள் அகன்றதும் இப்பவுமே வந்து அது வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதை போட்ட வந்து திருப்பி கருதி திருப்பி கிடையாது அது மாதிரி நம்மளுடைய வினைகள்லாம் கருதி போகட்டும் என்னுடைய எந்த கோள்களோ எந்த எந்த சக்திகளோ எனக்குள்ள வந்து இந்த விதிப்பை நிர்ணயிக்காமல் என்னுடைய உணர்வு போரணமாகட்டும் சொல்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த கோட இந்த சமைத்து படி எல்லா எல்லாருக்குமே அதுக்குரிய வாய்ப்புகளை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் உண்டு சொல்லி அந்த போட போறோம் வழியா அதனால நேரடியா நமக்கு எது சொன்னாலும் நமக்கு புரியாது அதனால நம்ம வந்து ஒரு செயல் வழியா இப்படி இப்படி ஒன்னு நகர்த்தி வச்சா ஒரு காரணம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு அர்த்தம் உண்டு வீணா அப்படி அர்த்தம் இல்லாம அது உணராம நம்ம நிறைய அசைவுகளை கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த செயல் செய்யக்கூடிய இந்த வந்து வந்து நமக்கு நிச்சயமா நமக்கு பலனை தரும் ஏன்னா நம்ம ஆளு அதனுடைய பொருளை உணர்ந்துள்ள இருக்கக்கூடிய இந்த வினை நெய்யெல்லாம் அனுபவம் அதனுடைய ஒவ்வொரு அனுபவங்களுடைய கடைசி அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்குள்ள இல்ல நல்லா அந்த மாதிரி அனுபவங்கள் அடைய வேண்டியது இருக்கோ இல்லாட்டி இதோ இல்ல என்னுடைய வினைகளை நான் சமர்ப்பணம் பண்றேன் தெய்வ சக்தி என்ன வேண்டும் நம்ம கேட்டா வந்து ஒரு எனக்கு வந்து சமைத்து கூட இல்ல எனக்கு வந்து இல்ல வந்து பூ கொடுக்கும் பழக தெய்வசக்தி எல்லாம் எதுவும் கேட்கறதுன்னா படைச்சது வந்து தேவையில்லை படைக்காத ஒண்ணு நம்ம மனம் சொல்ற மாதிரி அந்த தெய்வசக்தி அது என்ன இருக்கு அந்த முழுமையான அந்த உணர்வு ஜீவனுக்குள்ள மலருமா மலருமா மலருமா அப்படின்றதுதான் வந்து ஒவ்வொரு சிந்தனும் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு குழந்தை வந்து நல்லா பேசுறோம் நல்லா பேசணும் வளரணும் வளரணும் எதிர்பார்க்கற ஜீவனுக்குள்ள ஏற்படுற இந்த வளர்ச்சிதான் வந்து எல்லா நிலையில இருக்கக்கூடிய விரும்புறாங்க அதாவது நமக்கு அப்பாற்பட்டு இங்க நம்ம இருக்கிறத வந்து லிமிட்டேஷன் தான் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைவு தன்மைதான் இருக்கும் அங்க வந்து வெறும் நிறைவு தான் அங்க வந்து வேற எதுவுமே கிடையாது அந்த நிறைவுக்குள்ள இருந்து நம்ம எவ்வளவு வேணா நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் நிறைவுக்குள்ள இருக்கிறோம் அது திருப்தியான அந்த உணவு அதை கொடுக்கறதுக்காக அதனையே நம்ம ஜீவனைக்குள்ள உருவாக்கிக்கிறோமோ அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க எல்லாரும் பாக்காரு மற்றபடி நம்ம செயல்களையோ நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியதையோ அதெல்லாம் பாக்குறத எழுந்த உடனே பிரஷ் பண்றோமா தா பூரணமா அது இருக்குதா பூரணமா அதுக்குண்டான செயல்களை செய்யப்படுறதா அதுக்குள்ள அதுக்கான உணர்வுகள் பிறப்பிக்கப்படுறதா அதுக்கான அந்த பயிற்சிகளை ஈடுபடுறதா இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க இது பண்ணும் போது நம்ம நம்மடைய பங்குக்கு நம்ம வந்து அதனாலதான் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் தான் வழி நடத்துறாங்க அடிப்படையா இருக்கிறது இந்த இது வழியை தான் செய்ய முடியும் இல்லை அங்கிருந்து உணரும் பொழுது அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குதான் வந்து அந்த பூரணமான அந்த நிறைவு தன்மையை கொடுக்கறதுக்கு எல்லாருமே வழிகாட்டிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இங்க இருக்கிறது இதெல்லாம் நம்ம பாக்கணும் அப்படின்னு சொன்னா குரு குருதான் வந்து ஆதாரமா இருக்கப்போறது குரு வந்து செயல்பட போற குரு செயல்படுறது ஆனா எப்போதும் நினச்சிட்டு அங்க என்ன நடந்திருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்து என்ன இருக்கும் இவங்களோட கிழமை என்ன இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சிந்திச்சுட்டு அவங்க உட்காந்து பண்றவங்க வந்து நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஹோம பண்றது கிடையாது குருஜிக்கு உண்டு புள்ளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆதார் சக்கரங்கள் தான் தெரியும் அதாவது நம்ம நமக்கு நம்முடைய பார்வைக்குதான் இங்க வெளியே உடல் நமக்கு அப்பாற்பட்டு உணர்வு இல்லாம உணர்வு பூர்வமா இருக்கிறவங்களுக்கு பார்த்தாங்கன்னா நம்ம சக்கரங்கள் தான் பார்ப்பாங்க நம்ம சக்கரங்களுக்குள்ள தூய்மையா இருக்கா சக்கரங்கள்ல பாதிப்பு இல்லாம இருக்கா அது சக்கரங்கள்லாம் ஒன்னா நாடுகள்லாம் ஒன்னா கூட சக்கரம் சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகளுடைய தூய்மை ஏற்படுத்தும்பொழுது என்ன நாடுகள்ல தூய்மை எப்ப ஏற்படும் அப்படின்னா அந்த பஞ்சம் பஞ்ச வாழ்க்கைக்குள்ள அவங்கள்ள சமணப்பட்டு இருக்கும்பொழுது அவங்க நாடுகள் வந்து சுத்தமா இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த நாடுகள் வழியை நாடுகள் தாண்டி அந்த உறுப்பினர்கள் பார்க்கிறோம் அந்த இயற்கை மற்ற வாயுக்கள் வழிகப்படுத்தி ஒன்னோட ஒன்று சீர எனக்கு இது எனர்ஜி இருக்குறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா ஒண்ணுக்குள்ள பாம்பல இருந்தாலும் வெளியில வந்து பார்க்கும்போது தன்னை வந்து உருவத்துக்குள்ள இருக்கிறதுனால தன்னை எப்போதுமே முழு தன்மைக்குள்ள இருக்கிறது அதை வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்ட தனிய கயிர் கூட அப்படின்னா நமக்கு சாதாரண ஒண்ணு புரியாது ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு புரியும் எப்போதுமே தன்னுடைய உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ் வந்து வெளியில மேல நமக்கு எல்லாருக்கும் சாதாரணமா தொண்டை கிட்ட அதிகமா வச்சு நம்ம நிறைய நினைப்போம் தொண்டை கிட்ட நினைச்சுதான் அப்படியே வெளியில பிறப்பிச்சுட்டே இருப்போம் நிறைய எண்ணங்களையும் கருத்துகளையும் படங்களையும் படங்கள் வழியா அந்த காட்சிகள் வழியா இதை நம்ம அந்த அல்லது காட்சிகள் வழியாவோ பாத்தி கொண்டு கூடாது அப்படியே பார்ப்போம் அப்படியே இருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது குருஜியை தான் சொல்றாங்க அந்த பஞ்ச வாய்ப்பு சமணப்பட்டு இருக்கும் போது சமமா இருக்கக்கூடிய அந்த வாயு மேல்நிலைக்கு போய் அது தன்னை வந்து உயிரோட்டமான அந்த கத்தியோட கூட தன்னை இணைச்சிக்கிறதுனால அந்த உணர்வு தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க வெளியில வரும்போது தடையில தயிர் கூட கடையில தயிர் கூடன்னு சொல்றதுக்கு காரம் கூட அதுதான் உள்ளக்குள்ள இருந்து மேலே இருந்து ஏற்றி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இதுக்குள்ள நம்ம கரெக்டா பண்ணி வச்சிருக்கோம் நம்ம எப்படி உள்ள வரும்போது நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து வரும்பொழுதே கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வெளியில சுத்தமா இருக்கும் அடுத்து உள்ள வர சுத்தமா இருக்கும் அடுத்து பூஜை தான் பவித்திரமா இருக்கோமோ அந்த மாதிரி நம்ம உடல் உடல் வழியை நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி உள்ள வரைக்கும் போக போக போக போக போக பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளித்தங்கள் இன்னும் உயிர்னு சொல்லக்கூடியது ஒரு ஒளி ஒளி அந்த ஒளி வந்து இன்னும் பிரகாசமா இன்னும் பிரகாசமா இன்னும் பிரகாசமா தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்கு இப்ப நம்ம என்னதான் ஆயிரம் பறினாலும் நம்ம வந்து அடைக்கப்பட்டிருக்கோம் ஒரு சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க மாதிரி அந்த உணவு வந்து பறந்து அந்த உணவு வந்து ஒரு உருவத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துக்குள்ள இருக்கும் போது வைப்ரேஷன் சொல்றோம் ஒ அசைவுகள் ஒடிய அசைகள் இப்ப நம்ம வந்து கணபதிக்கு சொல்றோம் அப்படின்னா அந்த விநாயகரை நம்ம நினைச்சு அவருடைய உணவு உணர்வை கொண்டு வந்து அவருடைய இதை சொல்லும்போது உன்னுக்குள்ள அந்த அதிர்வு காற்று அந்த காட்டு கரெக்டா அந்த வைப்ரேஷனோட அப்படி மாதிரி வருது வெளியில வருது வெளியில வருது அது வெளியில போக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து நெருப்பிட கொடுக்கவோம் அப்படின்னா நிச்சயமா தெய்வ சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த அது ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியும் நிச்சயமா அதை அசி எடுத்துப்பாங்க எடுத்துட்டு பண்ணுவாங்க இதுக்குள்ள பரிபூர்ணமான உணவுல இருக்கிறது வைப்ரேஷன் இறங்கி உள்ளவன் செய்வாங்க சொல்றதுல இதுதான் நம்ம உணர்வை நம்ம தூய்மையா வச்சுட்டு இருக்கமோ அந்த இடத்துல எல்லா சக்தியும் வந்து கொடியேறும் சொல்ற மாதிரி இதுதான் இந்த மந்திரங்கள் சொல்றத வெறுமனை வந்து வார்த்தைகள் இல்லை வார்த்தைகளை தாண்டி வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள அந்த பிராணசக்தியை அசைக்க அந்த அசைவு பிராணசக்தி வழியே அந்த அசைவக்கூடிய அசைவு வழியே அவங்க வெளியிடுறாங்க அந்த ஒளி அதிர்வுகள் அந்த ஒளி அதிர்வுகள் வந்து அப்படி வெளியிடும்பொழுது அது நம்ம சாதனைக்கு கேட்கும்போது மந்திரமா நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம வெளியில கேட்கும் வார்த்தையா நமக்கு வார்த்தைகளா நம்ம வரக்கூடா நம்ம சாதனை கேட்டுக்கலாம் ஆனா அங்க இருக்கிறவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா அந்த சக்தி இந்த பிராண சக்தியில வெளிவரக்கூடிய அந்த அசைவு அது உயிரோட்டமான அந்த சக்தியா வெளிவந்து அதுக்குள்ள போகும்பொழுது அப்ப அந்த நிலையில இருந்து அவங்க அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி அந்த சக்திகள் எடுத்துப்போம் அதைதான் வந்து தெய்வ சக்தி தான் சொல்றோம் இதுதான் மாற்றம் ஒரு ஒரு ஜபம் பார்த்தா அது விரும்பினே வார்த்தைகள் இல்லை வார்த்தைகள் கிடையாது எழுத்துக்கள் கிடையாது கிடையாது மொழி கிடையாது எதுவுமே கிடையாது அது ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷன் தான் உள்ள அந்த பிராண சக்தியோட அசைவு நமக்குள்ள இருக்கக்கூடிய அசைவும் அதுக்குள்ள கொடுக்குறோம் அந்த ஜபத்துக்கு கொடுத்து அதை அப்படியே கொண்டு வரும் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை வெளியிட்டு அது செய்ய நம்ம கொண்டு கொள்ள ஆனா நமக்கு பார்வையிட படும் பொழுது வெறுமனே அது வார்த்தைகள் இல்ல வந்து வெறுமனை வெறுமனையே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி போடுற மாதிரி நம்ம நினச்சிரும் இல்ல அந்த உயிர் சக்தி சொல்லக்கூடிய அந்த உயிரோட்டமான அந்த பிராண சக்தியிலிருந்து வரணும் அசைவு அந்த அசைவும் தூய்மையா வரும் தூய்மையா வரும் பொழுது அதாவது உணவு தூய்மையா இருக்கும்போது அந்த அசைவும் தூய்மையா இருக்கும் அதுல இருந்து அப்படியே வெளியில வந்து வைப்ரேஷன்லாம் நல்ல வரும் பொழுது அது நடக்கு மட்டும் இல்ல அது போட்டவளே பரவும் பரவ பரவும் பொழுது எல்லா எல்லாமே அதை கேட்கறாங்க இல்லையா அது கேட்டு அந்த நேரத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த நன்மை உண்டாகும் அதனால சொல்றோம் ஒரு ஹோமத்துக்கு போய் நம்ம உட்கார போது இத்தனை பலன் கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் வந்து சுத்தி எல்லாருக்கும் அது செய்யறவங்களுடைய தன்மையை பொறுத்து அதை செய்யறவங்களுடைய அந்த அது வந்து நிச்சயமா பறவி இருக்கும் பறவி இருந்து எல்லாருக்கும் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்குள்ள கவசம் மாதிரி உள்ள வச்சு பாதுகாத்துதான் இருக்கும் அது யாருக்கு தெரியும் சாதாரண நிலையில இருக்கக்கூடிய இருக்கும் தடுமாற்றம் இருக்கக்கூடிய தெரியாது அட்லீஸ்ட் போனோம் நல்லா இருந்ததுன்ற அளவுதான் உணர்வாங்க ஆனா இது உடல் இல்லாத ஒரு நிலையில இருந்து பார்க்கும்போது வைப்ரேஷனே ஜீவன் தன் எடுத்துக்கும் ஜீவனுக்குள்ள அது நிச்சயமா போயிருக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ள போயிருக்கும் உள்ள போய் அவங்களுக்கு பாதுகாத்துன்னு இருக்கும் அதனால அந்த கோம புகைப்பட்ட நல்லது ஹோம ஹோம கொண்ட ஹோமத்தை நம்ம கலந்துதான் நல்லது ஒரு மங்களமான நிகழ்வுகள் உருவாக்கும் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் சொல்றாங்க அதிர்வுகளோட வைப்ரேஷனோட சொல்லி அதனுடைய கொடுக்கும்பொழுது இந்த நிலையில இதுக்கு அப்பாற்பட்டு இது அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் தான் நிச்சயமா அது வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு இதுவைய எடுத்து நம்ம புனிதப்படுத்தலாமா அந்த இதை கொடுப்பாங்க தனித்தனியாவும் இருக்கு தனித்தனியாவும் சொல்லணும்னா சொல்லலாம் அந்த ஹோம கொண்ட தொடர நமக்கு ஒரு இடத்துல அனுப்பி இருக்காங்க அந்த கையில இருக்கிறவங்க கொண்டு ஒரு கொயவன் பானையை வச்சு தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி கொயவனுக்கு வேற எதுவும் தெரியாது பானை தண்ணி தெரியும் அதை வச்சு தண்ணி குடிச்சுக்கிற மாதிரி உணர்வுடையவங்க இங்க இருந்த இயற்கை சக்தியிலும் தெய்வ நம்ம உணர்ந்து கொள்ளனா இங்க இருக்கக்கூடிய இயற்கை பொருட்கள் வழியா அதை எடுத்துட்டு வந்து அதை உருவாக்கி இந்த பானைக்குள்ள எல்லாமே இருக்கு அதுல மண் இருக்கு நீர் இருக்கு காற்று தான் அதை வந்து உருவாக்குது அதுக்குள்ள வெளி இருக்கு எல்லாமே இருக்கு அந்த கொயவன் அந்த பானையை உருவாக்கப்படுத்துற மாதிரி நம்ம என்ன பண்றோம் இங்க இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு இதை வச்சு நம்ம வந்து ஹோமம் பண்ணி சரி தண்ணி குடிச்சு இவனுக்கு மட்டும்தான் கிட்ட இல்ல அது எல்லாருக்கும் வந்து பயன்படுத்தலாம் அந்த அந்த நீரை எடுத்து குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வைப்ரேஷனை கொண்டு வந்து நம்ம இறக்கி எல்லாருக்கும் அதனுடைய பலன்களை குடுக்கிறோம் இந்த இடத்துல வந்து அந்த கொய்யவன் மூலம் அது கிடையாது தன்னுடைய ஏன்னா அந்த அது உருவாக்கக்கூடிய அறிவு வந்து கொயவனுக்கு கிடையாது புயவர்களுக்கு வந்து அது செய்யாதான் அது புயவனோட அது அறிவு வந்து அது அப்பாற்பட்ட சக்தி வருது அது அந்த மாதிரி இருந்தால்தான் அது பாலை உருவாகும் அந்த மாதிரி நமக்குள்ள குரு என்ன பண்றாங்க குருஜேட உணர்வு வழியே எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹோமம் பண்ணப்படுது இயற்கை பொருட்கள் வச்சு பண்ண பண்ண போறோம் சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஹோமம் அப்படின்றது தெரிஞ்சா கூட இன்னும் ஆளுநர் இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தா ஒவ்வொன்று ஒரு ஒரு நிகழ்வும் இயல்பு நமக்கு நினைக்கிற ஒவ்வொருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா அந்த இயற்கையோட அப்படி இயக்கி உணர்வோட சேர்ந்து நம்ம பண்ண வேண்டியது உணர்வோட பண்ணணும் உணர்வோட பண்ணணும் அப்படின்னா இதுதான் உணர்வோட பார்த்து பார்த்து பண்றது உன இந்த இடத்துல வந்து நம்ம சரணத்தை உண்டாகக்கூடிய அல்லது வேறு கருத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விதியின் பயனாவோ இல்ல நமக்கு அந்த காரணமாவோ நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலையை அந்த அடித்துட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல விழிப்பு இருக்கணும் விழிப்புறதுக்கு உணர்வு அறிவு அறிவு விழிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் மாய எடுத்து பண்ண போறாங்க இதெல்லாம் நம்ம பண்றோம் இதை நம்ம பண்ணி என்ன பண்றோம் நமக்கு மட்டும் இல்ல நம்பரை பேர் வராங்க ஒரு ஐநூறு பேர் வராங்கன்னா ஐநூறு பேருக்கும் சூழ்நிலை அதுக்கு யார தகுதியோ அவங்கதான் வருவாங்க அப்போ அவங்களுக்கு அது கொடுக்கப்படும் ஒரு பரிமாற்றம் இப்படி நம்ம இப்ப கையில காசை வச்சிருக்கோம் காசை வச்சிருக்கோம் பணம் வச்சிருக்கோம் பணம் வச்சிருக்கோம் பணத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பணம் வந்து ஒரு பொருளாக மாறாத நமக்கு உபயோகம் அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய உணர்வு இருந்தாலும் நம்ம அந்த உணர்வை இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷனுக்கு கொண்டு போய் வைப்ரேஷனை மாத்தி நம்ம அருளா மாத்தி கொண்டு வரும் அருளா மாத்தி அது எல்லாருக்கும் கொடுத்து அது எல்லாருக்கும் அடையக்கூடிய ஒரு அனுபூதியா மாத்திரம் இது எங்க போவோம் அப்படின்னா இதனுடைய செயல் என்ன போவோம்னா ஜீவனுக்குள்ள போவோம் ஜீவனுக்குள்ள அந்த முழுமையை கொடுத்தோம் எப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கு ஒன்று நிறைவான தள்ளி இருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் காட்டாமல் தண்ணி தேவைப்படுறாங்க இந்த அனுபூதியை நம்ம எடுத்து கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா உணர்ந்து உணர்ந்து இதெல்லாம் செயல்படுத்த செயல்படுத்த பாத்தீங்கன்னா ரெண்டுமே சமமாயிடும் இதுக்கும் அதுக்கும் வேற ரெண்டு பேரை இல்லை அப்ப அதில மனிதன் ஒன்றும் தனியா கிடையாது இறைவன் தான் மனிதனாவும் இருந்து உணர்வாகவும் இருந்து அந்த உணர்வுடைய செயலாவும் இருந்து செயலிருந்து நமக்கு வந்து எண்ணங்களாகவும் பரிமாறி எல்லாத்துக்கும் பண்றது இறைவன் தான் எல்லா நிலையிலயும் நம்ம செயல்படுத்துறாரு இறைதான் வந்து எல்லாமே முழுமையா இருக்கு இதுதான் சிலமக்குள்ள செயல்படுது அப்படின்றது உண்மை நமக்கு புரிய ஆரம்பிச்சோம் இப்ப நமக்கு உடலுக்கு ஒரு நம்ம உள்ள கூட நம்மளே சரி பண்ணிக்கலாம் நமக்கே சரி பண்ணிக்கூடிய அளவுக்கு இருக்கு அது வந்து எப்ப இருக்குன்னா அறிவு ஒழிச்சி சரி பண்ணிக்கலாம் இயலாமையோ இல்ல நமக்கு வினையை விதி திருப்பி திருப்பி அதுக்குள்ள காரணங்களை நம்ம வளைஞ்சிக்க பாக்கலாம் அந்த விதிக்குள்ளேயும் வினைக்குள்ளேயும் ஒழிஞ்சிக்க பாக்குறதோட தன்மை தான் நமக்கு வந்து மறுபடியும் மறுபடி நமக்கு நிகழ்வுகள் நினைவுகள்ன்ற ஒரு ஒரு அழுத்தமான அந்த உணர்வுகளை நமக்குள்ள பிறப்பிக்குது அப்படி இல்ல நான் இதனால்தான் படைக்கப்படல எனக்குள்ள இருந்து இறைவனால கொடுக்கப்பட்ட சக்தி எதுவும் அது தன்னால தன்னை ஏற்றி தன்னை வந்து எனக்கு அந்த அனுபவத்தை கொடுப்போம் அப்படின்றத உன்னு உணர்ந்துக்க பொழுது படிப்புடையே நம்ம அடையக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே முழுமையா தான் மாறும் பூரணத்துவமா இருக்கும் இந்த பூரண தத்துவத்துக்கு இங்க வேற எதுவுமே கிடையாது பூரணம்னு ஒன்னு உணரணும் அந்த பூரணம்னு ஒன்னு உணராத தன்மைதான் தன்னை ஒரு சின்ன புள்ளியில கூட பூரணமா இல்ல அப்படின்னு நான் நினைச்சதுன்னா அதுதான் ஜீவன் அப்படி இல்லாம பூரணமா இருக்கு நிறைவா இருக்கு நிறைவா இருக்கு நிறைவா இருக்கு எல்லாத்துலயும் நம்ம பாக்கறதும் நம்ம அடைய துடிக்கிறது நம்ம கேட்கறது எல்லாமே அந்த நிறைவு மட்டும்தான் அந்த நிறைவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க ஒண்ணுமே அடுத்தது ஒண்ணுமே கிடையாது நீர்ல வந்து கரையக்கூட தன்மை இருக்கு நெருப்புக்கு வந்து கருங்குடி தன்மை இருக்கு எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு அதுக்கு ஒரு தன்மை உண்டு பஞ்ச எல்லாம் ஒரு தன்மை உண்டு ஆனா தன்மை இல்லாத மாறாத மறையாத இருக்கக்கூடியது எது நிறைவு மட்டும் அது நிறைவுபட்டோம் இதுதான் தியானத்துக்குள் போக போக போக போக நம்மக்குள்ள தன்மை வரும் இது இதெல்லாம் காண்டி அது அறிவு விழிக்கும் அறிவு விழிச்சு விழிச்சு விரிச்சு அறிவுக்குள்ள அறிவே செயல்பாடா மாற துவங்கும் நமக்குள்ள இருந்து அப்ப நமக்கு அது எல்லாமே முழுமைங்களுக்கு புரியுது எல்லாமே முழுமையா இருக்கு பரிபூரணமா இருக்கு நமக்கு வரக்கூடியதான் நினைவுகள் நிகழ்வுகள் வரும்போது அந்த இடத்துல எது உணர்ந்தோ கட் பண்ணி விட்டோம்னா அது ஒண்ணுமே இதா அதுக்கு பேலன்ஸ் ஆதாரமே இல்ல நம்மளாதான் போய் அதை புடிச்சு எடுத்து அத கட் பண்ணி விட்டு அப்படியே அசையாம பாக்கிறோம் அசையாம பாக்குறது எதுவோ வீழ்ச்சி இருக்கிறது எதுவோ அது எப்போதும் விழிப்புலதான் இருக்கு அதுக்கு உடல் இருந்தாலும் கிடையாது உடலோட இருக்கிற வரைக்கும் அது எல்லாத்தையும் பார்த்து அசையாம உழிச்சு உடல் இல்லாம இருந்தாலும் அந்த வீழ்ச்சி தான் இருக்கும் அது வீழ்ச்சி ஒரு சக்திகளை இது போயிடும் அவ்வளவுதான் வீழ்ச்சி விழிப்பு அவ்வளவுதான் அது ஒரு பொருடத்துவமான ஒரு விழிப்பு அவ்வளவுதான் அதுக்கு மேல அது ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த விழிப்புக்குள்ள எல்லாமே அடக்கும் விழிப்புக்குள்ள அது அசைக்க அசையக்கூடிய ஒவ்வொன்னு அதால உணர முடியும் ஆனா இது அசைய வேண்டியது இல்லை எல்லாருமே இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும் என்ன பயன் அவங்களுக்கு வந்து நேரடியா வந்து நம்ம இவ்வளவு தத்துவத்தான் சொல்லி விலக்கி நமக்கு சொல்லி வந்து பொறுமை இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய முழு கவலையும் முழு சிந்தனையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது பண்ணி வச்சிருக்காங்க பேங்கி பெரிய பே அடமானம் வச்சுட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க எந்தாலும் அவங்களோட சிந்தனைகளை பெரும் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க வாழ்க்கையோட உணரக்கூடிய தத்துவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையை மட்டும் எனக்கு வாழ்க்கையில் எது நடக்கல அது நடக்கல எனக்கு ஒன்னே உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லன்னா வந்து பணம் வேணும் இல்லன்னா வந்து எனக்கு வந்து இது கிடைக்கல அது கிடைக்கல இந்த வெற்றி நாடுல எதுவும் இல்லைன்ற ஒரு குறைபாடுதான் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் எனக்கு இது சரியா இல்ல இது சரியா இல்லன்றது இப்ப இவங்களுக்கு நேரடியா நம்ம போய் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு கிரியை வழியா அதனால சொல்றோம் இந்த இதுக்கு இது ஒண்ணுமே இல்ல நீங்க வெறுமனையோ வெறுமனையே எதுக்கு புச்சி கிடையாது இது வந்து உங்களுடைய கர்ம வினையா நினைச்சுக்கோங்க உங்களுக்குள்ள எது இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் இல்லையா என்னுடைய ஆரோக்கியமான எனக்கு உணர்வு இந்த அனுபவங்கள் வழியா நீல துவச்சு நெய்க்குள்ள நல்லா துவச்சு போடுறோம் கொடுக்குறோம் காணிக்கையா அவங்ககிட்ட குடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கிரியை வழியா அந்த பலன் வரும் அந்த குழந்தை வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டுதான் பரவலில் ஒருமையினால இந்த பலன் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கையில் தேவைப்பட்ட உணவுகளை கொடுக்கறது ரொம்ப எளிமை அது வந்து கஷ்டப்பட்டு அவங்க அவங்களாம் கேட்கறதுதான் வந்து இதெல்லாம் வேண்டியது எனக்கு அசையாத பூரணத்துவமான அந்த உணவு வேணும் பூரணத்துவமான அந்த இலை விழுன்றது யாராவது மாட்டாங்க என்னால கேக்கிறது எனக்கு வாழ்க்கையை சமாளணும் எனக்கு வாழ்க்கையில நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு சீராக இருக்கணும் எப்பொழுதும் இதாக இருக்கணும் அதுக்கு வந்து உன்னுடைய விதையும் இயங்காத அளவுக்கு உனக்கு இதெல்லாம் வழியா பண்ணும்பொழுது பூர்வமா முழுமனதோட ஏற்றி விட்டு நான் வந்து என்னுடைய கர்ம வினையா சமர்ப்பணி சமர்ப்பணம் எனக்கு இது பூரணத்துவம் அடையட்டவும் அவங்க வேண்டினாங்கன்னா நிச்சயமா அது அவங்க பூரணத்துவம் ஆகும் அந்த செயல் அவங்க செய்யும்பொழுது அவங்க பூரணத்துவம் அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நீங்க வந்து உணர்வு முழுமையானது முழுமை இல்லாத ஒண்ணு குறைவுடைய ஜீவனா இருக்கு ஜீவனா நீ இருக்க அந்த ஜீவனையும் இன்னும் குறைய நான் வந்து நானா இருக்கிறேன் நான் உன்னோட எண்ணமா இருக்கேன் இல்ல உன்னுடைய பேரா இருக்க குடும்ப நினைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் அது வேண்டாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரிய முடியாது அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையானது ஆக கீழே ஒரு சின்ன எதாவது கேக்குறாங்க அதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த கோமங்கள் வழியை நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதுல வந்து பலம் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து தன்னால வந்துச்சு அதுக்கு தான் நம்ம அடிப்படையான பண்றோம் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து அவங்ககிட்ட போடும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு அது கிடைக்கும்